الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور من شرور ومن ومن سيئات يهده الله فلا فلا الله فلا فلا مضل له لا وحده لا شريك له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 وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكون له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يقول له كفل منها وكان الله على كل شيء مقيتا وقال النبي عليه الصلاة والسلام اشفعوا فالتوجروا صدق رسول الله صلى الله عليه وسلم அனுப்பி மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இந்த உலகத்திற்கு கடைசியாக வருகை தந்து வாழ்ந்துவிட்டு சென்ற நம்முடைய அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலமதுல்ல கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே கடந்த ஆயிரத்தி இருநூறு வருடமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு வரலாறு இருக்குகின்றது இங்கே வாழக்கூடிய நாம் ஏதோ சில வருடங்களுக்கு முன்னால் வந்து குடியேறியவர்கள் அல்ல சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடமாக இந்த நாட்டிலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அது சுதந்திரம் முன்னால் இருக்கலாம் அல்லது சுதந்திரம் கிடைத்த பின்னால் இருக்கலாம் ஆரம்ப காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களுடைய காலங்களாக இருக்கலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக பல வெளிநாட்டவர்கள் யுத்தம் தொடுத்தார்கள் போர் தொடுத்தார்கள் அது போர்த்துகீசர்களாக இருக்கலாம் ஒல்லாண்டர்களாக இருக்கலாம் ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் எோருடனும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையுடன் சேர்ந்து இந்த நாட்டை எதிர்க்க வந்தவர்களுடன் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் என்ற வரலாறே நாம் யாரும் மறந்துவிட முடியாது அதனால் ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் முடிந்தளவு ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து இணைந்து பங்காளிகளாக வாழ்ந்து கடைசி காலம் வரக்கூடிய வரைக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாழ் உரிமையை அவர்கள் பூர்த்தியாக பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் அதனால் நாம் வாழக்கூடிய நாமம் நமக்கு பின்னால வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த தொடர்ந்து வாழ்வதற்குரிய அந்த வால் பதிவு செய்வதற்கு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்குத்தான் வாக்குரிமை என்று ஒன்று நம் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நம் எல்லோருக்கும் தெரியும் வெகு விரைவில் ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகின்றது கடந்த காலங்களிலும் பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம் அது பிரதேச சபை தேர்தல் மாகாண சபை அல்லது பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி என்று ஒவ்வொரு கால கட்ட சட்டங்களிலேயும் பல தேர்தல்களை நாம் எதிர்நோக்கி அந்த காலங்களில் நாமும் வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சில இஸ்லாமியர்கள் நாங்கள் வாக்களித்து வாக்களித்து என்னதான் நடக்க போகின்றது இவர்களை தான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குகின்றார்கள் அதனால வாக்களிப்பதை விட வாக்களிக்க சகோதரர்களே சில நேரங்களில் வாக்களிக்காமல் இருப்பதின் காரணமாக வரக்கூடாதவர்களும் வந்து விடுவார்கள் ஊழல்வாதிகளும் தவறான அணுகுமுறையை கொண்டவர்களும் வந்து விடலாம் அதனால இஸ்லாமிய பார்வையில் வாக்களிப்பதை அதனுடைய சட்டம் என்ன அதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதையும் விளங்க வேண்டும் சகோதரில் சாட்சி சொல்வது சாட்சி சொல்வதை பற்றி கொரான்ல அலிசில நிறைய நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது ஆனால் அநேகமானவர்கள் விளங்கி சாட்சி என்றால் எங்காவது ஒரு அநியாயம் நடந்தால் தவறு நடந்தால் குற்றங்கள் நடந்தால் கொலை கொள்ளைகள் நடந்தால் கற்பழிப்புகள் நிகழ்ந்தால் அதை நாம் கண்ணால கண்டால் நாம் அதாவது நீதிமன்றங்களுக்கு சென்று சாட்சி சொல்வதைத்தான் அநேகமானவர்கள் சாட்சி சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் ஒரு வகையில சாட்சிதான் ஏதாவது ஒரு உடயத்திற்கு ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டி வாக்களிப்பதையும் அது ஒரு வகையான உங்களுக்கு முன்னால சாட்சி அளிக்கிற கட்டம் வந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளோனும் நீங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வருது உங்களுக்காக ஒரு நேரத்துல சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வருது அல்லது உங்களுடைய ஆக நெருக்கமான பெற்றோர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும் நீதி நிலைநாட்டியவர்களாக அல்லாவுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லா கூறுகின்றான் இதுல மிக முக்கியமான விடயம் ரெண்டு ஒன்று உங்களுக்கு எதிராக உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நான் என்னுடைய வாப்பாக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ற என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு எதிராக நான் எப்படி சாட்சி சொல்ற எனக்கு உண்மை விலங்குதுதான் ஆனா நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லக்கூடாது அதைத்தான் குரான் கூறுகின்றான் நீங்க உங்களுக்காக உங்களோட பெற்றோர்களுக்காக உங்களோட உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய வந்தாலும் நிலைநாட்டியவர்களாக அல்லாஹுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹூ சுனகுரான் கூறுகின்றான் அதனால தேர்தல் காலங்களில் நாங்கள் வாக்களிப்பதும் அது ஒரு வகையான சாட்சி அளிப்பது தான் என்று அநேகமான அறிஞர்களுடைய கருத்து ஒருவர் சாட்சிக்கு தகுதியாகி விட்டார் இப்பொழுது ஒருவர் வாக்களிப்பதற்கு பதினெட்டு வயசை அடைந்து விட்டார் வாக்களிப்பதற்கு தகுதியான ஒருவர் அந்த வாக்கை அளிக்காமல் அது ஒரு வகையான குற்றம் குரான் சூரத்து நீங்க எடுத்து பார்க்கலாம் சூரத்துள் கடைசியில அல்லாஹு தான் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்து சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் மறைக்காதீர்கள் மறுக்காதீர்கள் யாரு அவ்வாறு சாட்சி சொல்வதை மறுக்கிறார்களோ மறைக்கிறார்களோ பை நகு ஆசிமுன் கல்போ அவருடைய உள்ளம் தவறி இழைத்து விட்டது பாவம் இழைத்து விட்டதாக அல்லாஹு கூறுகின்றான் இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான் எழுத்தாளர்கள் என்றால் மிக முக்கியமான பத்திரம் அல்லது ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய நேரத்தில் நீங்க அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்க கூடாது இன்று உலகத்துல இடங்கள்ல நடக்குது யாரு எழுதுகிறாரோ அவரை பயமுறுத்துவது நீங்க இப்படி எழுதணும் நீங்க இப்படித்தான் சொல்லணும் நீங்க அவர்களை துன்புறுத்த வேண்டாம் அவர்கள் சுயமாக அவர்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அடிப்படையில் எழுதுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் விடுங்கள் என்று அல்லாஹூ சுபானல கூறுகின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நாங்கள் வாக்களித்து வாக்களித்து என்ன தான் நடக்க போகிறது அதனால சும்மா இருந்து விடலாம் என்று இருக்க முடியாது மாற்றமாக நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்தி இந்த நாட்டிலே உள்ள நமக்கு உள்ள அந்த வாழ் உரிமையை நாம் பலப்படுத்தோனும் பெரிய சகோதரர்களே ஆனால் அதுல நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறாரா அது அம்மாதம் தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஆனால் ஒரு சில நேரங்களில் சிலர் இது எல்லாத்தையும் எங்களை பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்ல அதனால் அந்த தேர்தலுடைய நேரம் வந்த உடனே சும்மா கண்ணை மூடி கொண்டு போயிட்டு வாக்களிப்பது என்பது அல்ல இது மிகப்பெரிய ஒரு இதை யாருக்கு நாங்க வாடிக்களிக்கணும் நாங்க அந்த ஹிஸ்டரிய அந்த சரித்திரத்தை படிக்கணும் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடமாக இலங்கையுடைய அரசியல் வரலாறு ஆட்சியாளர்களுடைய வரலாறு யார் யாரு எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படி ஆட்சிகளை செய்தார்கள் எந்தெந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் யார் யாரு தன்னுடைய வாக்குறுதிகளில் உண்மையாக நேர்மையாக நடந்தார்கள் யாரு பொய்யாக நடந்தார்கள் யார் ஊழல்களில் ஈடுபட்டார்கள் யாரு இனங்களுக்கு மத்திய துவைச்சத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் விளங்கோனும் அதை ஆழமாக நாங்க படித்தோனும் உதாரணமா சொல்றா நாங்கட ஒரு மகளுக்கு ஒரு மாப்பிள்ள தேடுறோம் அவர்களை பற்றி கேட்போம் அவர்களுடைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் என்று இன்னொரு பலர்கள்ட்ட கேட்டுத்தான் ஏன் நாங்க சொல்லுவோமே நான் இந்த பிள்ளைய தூக்கி கொடுக்க போறேன் அதை விட தெரிச்சு நாட்டை தூக்கி கொடுக்க போறோம் இந்த இவளோ பெரிய ஒரு நாடு எவ்வளோ வளமான அழகான நல்ல வளங்கள் உள்ள இயற்கையிலேயே சில நேரங்களில் சில அரேபியர்கள் வந்து சொல்வார்கள் துனியா இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் என்ற இலங்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அழகான நல்ல இயற்கை காட்சிகளையும் வளங்களையும் அல்ல வைத்திருக்கிறான் அதனால் நாங்கள் எல்லோரும் அநேகமானவர்கள் கண்ணு மூடி கொண்டு நாங்கள் என்றால் நாங்கள் யாருகிட்டயோ நாட்டை தூக்கி போகின்றோம் எோருக்கும் தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதனால இருக்கிறவர்களில் ஓரளவும் நல்லவர் சில நேரங்களில் சொல்லியிலும் யாரு தான் இருக்கிறாங்க இருக்கிறவர்களில் நல்லவர்களைத்தான் தெரிவு செய்யணும் அதனால் ஆக நல்லவர் அது உலகத்துல தேர்றது கஷ்டம் செலவேல வேலை பேசுற நாங்க கூட நல்லவர்களாக சில வேலை இருக்க மாட்டோம் எங்களுக்கே முன்ன பின்ன தவறுகள் இருக்கலாம் ஆனால் கூடிய வேட்பாளர்களில் ஓரளவுக்கு நல்லவர் நேர்மையானவர் உண்மையானவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் என்று எங்களுக்கு பட்டால் அவருக்கு நாங்க வாக்களிக்கிறது எங்க சுய பார்க்கிற அல்ல இவர் வந்தா எனக்கு இது நடக்கும் இவர் வந்தா என்னுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணிடும் இவர் வந்தா எங்க ஊருக்கு இன்னெல்லாம் நடக்கும் அது அல்ல குடும்பத்திற்கோ என்னுடைய சமூகத்திற்கோ அல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கும் யாரின் மூலமாக நல்ல ஒரு அமைதியான சூழல் இனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான சூழலை யாரு ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கணும் மாற்றமாக சில நேரங்களில் பணங்களை பரிமாறாங்க சில நேரங்களில் டீல் பேசுறாங்க சில நேரங்களில் நாங்க வந்தோம் அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் அல்லது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவைகளுக்காக வேண்டிய அவைகளை வாக்களித்தோம் ஒன்றால் பொய் சாட்சி பொய் சாட்சி எவ்வளவு பயங்கரமானது என்ற புகாரில் அவரது இன்னமின் அக்பரில் பெரும் பாவங்களில் ஆக பயங்கரமான பாவம் ஏழு பாவம் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோபிப்பது அவர்களுக்கு சங்கடங்களை சிரமங்களை கொடுப்பது மூணாவது பொய் சாட்சி சொல்வது தகுதி இல்லாத ஒருவருக்கு தகுதி என்று நாங்க சொல்வது வருது ஒரு தரவன் அவர்கள் விட்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள் மூணு தரவ சொன்னார்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதற்கு தான் பொய் சாட்சி சொல்வது அதாவது அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இணி வைப்பது நதியவர்கள் சொன்னார்கள் இணைவிப்பதற்கு நிகரான ஒரு பாவம் இருக்குது என்று சொன்னால் ஆதாரமாக அந்த ஆயத்தை அதற்கு ரசூ தள்ளாக ஓதுகின்றார்கள் நீங்க அசுத்தமான விக்கிரக வணக்கங்களை செய்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிகர் வாக்களித்தாலும் சரி அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க இவருக்கு தான் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாலும் சரி அந்த குற்றத்தை இவர் சுமக்க வரும் ஒன்று என்ன எனக்கு சொல்ல பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜனநாயக ரீதியில யாருக்கும் வாக்களிக்கலாம் நீங்க உள்ள விரும்பி பார்த்து வாக்களிங்க நாங்க தப்பி சில வேலை நான் பிழையாக வாக்களித்த ஒரோடைய தவறை தான் நான் சுமக்கணும் ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் எத்தனையோ கட்சிகள் அதாவது நிறைய கட்சிகள் இருக்கின்றது தலைவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் உள்ள எம்பி மாதிரி முன்னாள் உள்ள எம்பி முன்னாள் உள்ள மினிஸ்டர் அவருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்ல நீங்க இவருக்கு போடுங்க நீங்க இவருக்கு போடுங்க என்று சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதியற்றவராக இருந்தார் அவருக்கு வாக்களிக்க சொன்னவர் தான் அவர் யார் யாருக்கு வாக்களிக்க சொன்னார்களோ எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டி வரும் இஸ்லாமிய பார்வை மற்றவர்கள் அவர்கள் ஒரு அடிப்படையில போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்கட சகோதர இனத்தவர்களை பற்றி பேச வரல நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் அகில இலங்கைக்கு மிக முக்கியமான வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்த நேரத்திலும் அதையும்தான் நம்ம அவங்களுக்கு முன்னால வைத்தோம் எங்க நாட்டில் நீதியான நெருமையான ஊழலற்ற நல்ல ஆட்சி வரணும் அத நீங்க வாக்களங்கள் யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள் யாருக்கு வாக்களிங்க எந்த கட்சிக்கு வாக்களிங்க அகில இங்கை ஜெமியத்துல மாவர்களோ அல்லது மற்ற சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களோ சொல்றதில்லை அப்படி சொல்லவும் சரியில்லை இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அவர்களுடைய விருப்பு வெறுப்பிற்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு சாட்சி அளித்து விட்டு அதற்கு பின்னால் அவர்கள் வந்து அதற்கு பின்னால் அவர்கள் ஏதாவது ஊழல்கள் அநியாயங்கள்ல ஈடுபட்டால் அவைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட புத்தத்தில் ஒரு பங்கு ஏற்படும் மீதான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஒன்று ஷரீரத்துடைய பார்வையில வாக்களிப்பது சாட்சி சொல்வது இன்னும் சிபாரிசு செய்வது யார ஒரு கம்பெனில சேர்க்கணும் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சிபாரிஷ் செய்வோமே நாங்க போன் பண்ணி சொல்வோம் இவர் எங்கடாச்சான் ஏழு மண்டா சேர்த்துக்கோங்க சிபாரிஷு கூட தகுதியா இருந்தா தான் சிபாரிஷ பண்ணணும் تهوذي إلا دورك تفارش بندراء ذو كتران قرآن لا مهتلي باه الله قرخندان من يشفع شفاعة حسنة يكله نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكله كفل منها يعني نل تفارش سيدان أبرتك عرور نل قمد کركم نل قول کركم வாக்களிப்பதை ஒரு வகையில சாட்சி சொல்வது இன்னும் ஒரு வகையில சிபாரிசு செய்வது இந்த ரெண்டும் வாக்களிப்பதற்கு கீழால தான் வரும் அதை விட ஒருபடி மேல் ஏறி சிபாரிசை செய்வது நன்மையான காரியம் என்ன சொல்லுவாங்க போய் ஏதாவது சிலர்கள் சொல்லுவாங்க இப்ப என கீக்கிற வேலைக்கு நான் எப்படி நீதிமன்றங்களுக்கு போறேன் நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அவங்க கூப்பிடுற நேரம் இல்லாம நான் எப்படி போறேன் எனக்குள்ள வேலை இல்லை இது ஒரு தார்மீக கடமை உண்டு உண்மையில ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் பாதுகாக்கணும் அதனால தன் குரான் அல்லா கூறுகின்றான் நபி சல்லா ஹலீசிரி சொன்னார்கள் பரிந்துரைங்க உங்களுக்கு கூலி கிடைக்கும் இது எந்த நேரத்தில் ஒருவர் ஒரு யாத்தகர் வருகின்றார் அவர்கிட்ட கொடுப்பதற்கும் இவருக்கு நீங்க பரிந்துரைங்க அப்படின்னா இவருக்கு கொடுப்பதற்கு யாராவது செல்வந்தர தெரியுமென்றா அந்த செல்வந்தரை காட்டி கொடுங்க நீங்க காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அவருடைய அதே நன்மை கிடைக்கும் என்று வேறொரு நவிசல்லு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மீதான பெரியார்களே சகோதரர்களே அதனால் ஒரு வகையில் சாட்சி சொல்வது மறு வகையில சிபாரிஷ் பண்ணுவது ஆனால் நம் எல்லோருடைய கடமை என்ன யாரு யாரு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா உண்மையானவர்களா நேர்மையானவர்களா சமூகப்பட்டு உள்ளவர்களா ஏனென்று இஸ்லாமிய சீராக நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள அறுபது வாழ்க்கை வரலாறு நாங்க படிக்கணும் நபி அவர்கள் வெறும் மட்டும் வழிகாட்டி அல்ல நதியவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர் அவர்களை போன்ற ஒரு தலைவரை உணர்வுடன் அந்நியவர்களை மாற்றும் மதத்துடைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் சூழ்நாகி சல்லோ அழைகிற அவர்களை பாராட்டாமல் இல்லை அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார் ஹதரத்திர சூளு சல்லல்லாஹோலே செல்லம் அவர்கள் மீது அன்பு அவர்கள் அழைக்கும் உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா அது அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் விரு கருணையுள்ளவர் என்று கூறுகின்றான் அல்லாத்தின் முகம்மதின் முகம்மதின் மூலமாக இந்த முகம்மது உடைய குடும்பத்தார்கள் மூலமாக முழு முகமது சல்லு அவர்களுடைய நபி சல்லு செல்ல குருபான் கொடுக்க வசதி இல்லாதவர்களை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே நபி அவர்கள் தன்னுடைய துவாவுட சேர்த்து விட்டார்கள் இந்த குர்பானை என் மூலமாக என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் மூலமாக நீ ஏற்றுக்கொள் அல்லு அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஏதாவது குற்றங்கள் நடந்தா எந்த அளவு நீங்க உங்களுக்குள்ளேயே அதை மன்னிச்சு விட பாருங்க இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கணும் எங்கடைய நாட்டுக்கு இன்னும் அப்படியான ஒரு அனுமதிகள் இல்ல நிறைவேற்றக்கூடிய ஒருவருடைய தவறு எனக்கு முன்னால உறுதியாக்கிவிட்டது என்றார் அது ஆண்ட தெளிவாக வந்த தண்டனையாக இருந்தால் அதை மன்னிப்பதற்கு கூட எனக்கு அல்ல ரைஸ் எனக்கு அனுமதி இல்லை அதை தொடர்ந்துதான் ஒருவர் திருடுகிறார் அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அவருடைய கையை வெட்டும்படி நபி அவர்கள் தான் உத்தரவிடுகிறார்கள் இப்பொழுது நபியுடைய சமூகத்தில் அவருடைய கை வெட்டப்படுது நபி தல்லாஹி செலம் அணுகிறார்கள் கேட்டாங்க யார சூழலாம் நீங்கள் தான் வெட்டச் சொன்னீர்கள் நீங்களே அழுறீர்களே சொன்னாங்க வெட்ட சொன்னது அல்லாஹுடைய உத்தரவு குறந்த வருது தெளிவாக வருது திருடிய ஆண் பெடைய கைகளை வெட்டும்படி அது அல்லாஹுடைய உத்தரவோ அதை நிறைவேற்றும்படி நான் சொல்லத்தான் வேணும் ஆனால் என்னுடைய உண்மத்தில் உள்ள ஒரு ஆளுடைய கை வெட்டப்படுது அதை பார்த்து கொண்டு எனக்கு ஆச்சரம் அதனால் நான் அழுகிறேன் இதுதான் அந்த சமூக உணர்வு சமூகத்தில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றும் அதற்காக குரல் கொடுப்பார்கள் அவ்வாறுதான் அதற்கு முடிவு ரபி அல்லாஹோ அன்போ இந்த அளவுக்கு சமூக அக்கறை என்று சொன்னா சில நேரங்களில் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் சொல்லி பயங்கரமான பஞ்சம் மிக கடுமையான பஞ்சம் ஏற்படுது ஒரு சட்டத்தில் சொன்னார்கள் அதாவது குப்ரா இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு ஒட்டகத்தை அறுத்து இந்த மக்கள் ரொம்ப நாளாவது மாமிஷம் சாப்பிட்டு அதனால் அவர்களுக்கு ஒரு விருந்து போடுங்கள் சொல்லி ஒட்டகத்தை அறுத்து மக்களுக்கு அதை பங்கிட சொன்னார்கள் மாலை அந்த ஒட்டகத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது பார்த்தா அந்த ஒட்டகத்து ஈழல் பகுதி கொஞ்சம் ருசியான பகுதி வைக்கப்படுது கேட்டாங்க நான் நான் நல்ல சாப்பிட்டு எனக்கு வேணாம் எனக்கு வெறும் ரொட்டியையும் எண்ணையும் கொண்டு வாங்கு சொல்லி அந்த ரொட்டியோட எண்ண சாப்பிட்டதாக வரலாறு கூறுகின்றது ஒரு தரவ சொன்ன ஒரு ஒட்டகம் பசியான செட்டாலும் எனக்கு பயமாக இருக்குதுல அந்த ஒட்டகத்தை பத்தி அல்ல கேட்ட நான் என்ன பதில் சொல்வேன் கடந்த காலங்களில் நாங்க பார்க்கலாம் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஸ்டர் கொரோனாவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனை இந்த அரசியல் உள்ளவர்கள் பில்லியன் கணக்கில் வச்சிருக்கிறாங்க ஒரு இறக்கப்பாடு பட்டாங்களா ஒரு கருணை கொண்டாங்களா சிலர்கள் இருக்கிற பணம் முழு நாட்டை டெவலப் பண்ணிடும் அந்த அளவுக்கு பணங்கள் இருக்குது என்ன செய்யறாங்க நதி கரையில ஒரே பசியால இறந்து விட்டது என்றா பயப்படுறாங்க பயமா இருக்குது உங்களோட ஆட்சிக்கு கீழால ஒரு ஒட்டகம் பசியால இறந்திருச்சே அல்லா என்று கேட்ட நான் என்ன பதில் சொல்வேன் மேலான பெரியார்களே சகோதரிகளே இந்த சமூக அக்கறை வரணும் இந்த சமூக உணர்வுகள் வரணும் நாட்டுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படணும் நாட்டுடைய வளன்கள் பாதுகாக்கப்படணும் நதியவர்களுடைய மிக தெளிவான யாராவது ஒருவர் ஒரு நாட்டுக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டு அந்த பொது சொத்து வைத்துமானுடைய சொத்து நாட்டு சொத்து எது எது அரசாங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதோ அதெல்லாம் அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும் கடந்த காலங்கள் கோடி ஒரு ஊடைய அரசாங்க சொத்தில் யாராவது அநியாயம் செய்தால் அவருக்கும் நரகம் இருக்குது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் சொத்தை பாதுகாக்க நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கணும் அவர்களுடைய இன்னொரு அந்த இன்ன தேவைகள் என்பதை இனம் காணணும் இன்றைக்கு எங்கட நாட்டிலே இருக்கலாம் மற்ற சில பக்கத்து நாடுகள் அநேகமா ஐரோப்பாவுல அமெரிக்கா கனடாவுல அந்த அளவுக்கு ஊழல்கள் இல்ல எங்களுடைய ஏசியாவுல நடக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஊழல் நான் நினைக்கிற மாதிரி நூலகிற பேர் எங்கேயும் இல்ல ஆட்சிக்கு வாரது அவர்கள் வளருவதற்கே தவிர நாட்டையோ மக்களையோ வளர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் அவங்க பிளேன் பண்ணி கொண்டு வாராங்க நான் இவ்வளவு செலவழிச்சா நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும் ஏன் நான் செலவழிச்சிருக்கிறேன் இந்த செலவழிப்பொண்ணும் கட்டாயமே இல்லை இஸ்லாமிய பார்வையிட தேவையே இல்லை நான் சுரந்து யாராவது தலைவர்கள் வரும்போது பட்டாசு கொடுத்துவது எங்க எ சில சரான கவலை சில முஸ்லீம்கள் செறிந்து வாடக்கூடிய ஊர்கள்ல கூட லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து இந்த வெதிர்களை பட்டாசுகளை கொடுத்துகின்றார்கள் அது இஸ்ராப் இல்லையா மீன்விரயம் இல்லையா அதாவது மற்றவர்களை வைத்து அவர்கள அதாவது இசை கருவிகளை வைத்து பெண் வாக்கியங்களை வைத்து வரவேற்கிறார்கள் அது ஹராம் இல்லையா நான் தேர்தலுக்கு செலவழிக்கிறதுல எழுபத்தைந்து வீதமான வீதமான பணம் தேவையில்லாத அதனால் அதெல்லாத்தையும் அவர் செலவழிச்சிட்டு நான் செலவழித்த எடுக்கணும்டா உண்மையான ஒருவர் யாரு இருக்கிறத செலவழித்து ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர் ஏழையானார் என்றா அவர் தான் உண்மையான சமூக அக்கறை உள்ள ஒருவர் மேலான பெரியாரளே அன்பிற்கு கரே சகோதரர்களே படிக்கணும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் நன்மைகள் நடந்துச்சு என்னென்ன தீமைகள் ஊழல்கள் நடந்துச்சு இவைகள் அனைத்தையும் ஓரளவாவது இனம் கண்டு நாங்கள் தகுதியான பொருத்தமான ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்தோம்டா நல்ல சாட்சி சொன்னவர்களுடைய கூட்டத்தில் சேருவோம் மாற்றமாக கெட்டவருக்கு தகுதி ஏற்றவருக்கு அவரால் நடக்க முன் சாட்சி அனைத்தையும் முன்னால் வைத்து எங்களுடைய கட்டாயம் நாங்கள் வாக்களிக்க நோயாளிகளா வயோதிப்பர்களா பரவாயில்லை எல்லோரையும் அனுப்பி இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இருக்குது பெற்றோர்கள் ஒற்றார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடக்க நிதவி செய்வாயாக பொருத்தான நல்ல நேர்மையான உண்மையான தலைவர்களை சேர்ப்பாயாக குறிப்பாக பெரும் எனக்கு அவர்களை பாதுகாப்பாயாக ஏற்பட்டு அமைதி சூழலை உருவாக்கி வைப்பாயாக உனக்கு எதிராக எந்தெந்த யூத பயங்கரவாதிகள் குதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ முடிவு கட்டி அவர்களுக்கு நீ சமாதி கட்டுவாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் முறைப்படினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவை பாயாக ஆமீன் ஆமீன்